கடலிலே காவியமான கடற் கரும்புலிகளின் நினைவை தாங்கி அவ்வப்போது வழிவந்த பாடல்கள் இங்கே ஒரு தொகுப்பாகி முழுமை பெற்றுள்ளன இந்த பாடல்களுக்கு மட்டமைத்து எழுத்துக்களோடு இசையையும் உறவாடவிட்ட இசையமைப்பாளர்கள் இசைவான கண்ணன் முரளி ஸ்ரீ தேவகுமார் இசைத்தன்றல் ஆகியோர் அணிசை கலைஞர்களாக பங்காற்றியோர் கீபோர்டு முரளி ஸ்ரீகுகன் தேவகுமார் இசைப்பிரியன் இசைத்தன்றல் தபேலா வரதன் சதா வேல்மாரன் இரா சிவராம் பா கவிலன் இசை தென்றல் கிட்டார் வாசன் பா பி எப் நிக்சன் வயலின் அ ஜெயராமன் வசந்தன் ட்ரம்ஸ் நந்தன் சதா திருமாரன் இந்த பாடல்களை எங்கள் செவியோரம் விழவச் செய்ய ஒலி இழையில் பதிவாக்கிய ஒலிப்பதிவாளர்கள் திருபா காவேரி நாடன் உள்ளத்து உணர்வுகளை எழுத்துக்களாக்கி உழைத்த பாடலாசிரியர்கள் கவிஞர் புதுவை ரத்னதுரை கவிஞர் நாவண்ணன் உதயலட்சுமி செம்பருதி தங்கள் தேன்முதல குரலால் பாடி இந்த பாடல்களுக்கு புகழ் சேர்த்தவர்கள் மாவீரர் மேஜர் சிட்டு எஸ் ஜி சாந்தன் திருமலைச்சந்திரன் நிரோஜன் செங்கதிர் வசீகரன் ஜுவராஜ் பாடலின் பின்னணியில் மணிமொழி உருவாக்கம் கடற்புலிகள் ஒலிப்பதிவு வெளியீடு தர்மேந்திரா கலையகம் நிதர்சனம்